أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفثه ونفخه نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيا عباد الله اتقوا مولاكم نفسي اولا بتقوا الله و احذركم يوما عبوسا قمررا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو يوافق الله الناس بما تسحب ما ترك على ظمئها من داب فقال النبي عليه الصلاه والسلام ان صاحب الحمال لا يرفع القلم ست ساعات عن العبد المسلم المخطئ او المسيء فان ندما واستغفر الله புகழ்தல் அல்லாஹ் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்தால் வரக்கூடிய முஸ்லிமான முக்மீனான அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக புனித மிக்க சுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே அல்லாஹ் உத்தால எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறும் அவைகள விலை ஒதுங்கி நடக்குமாறு அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் பேரன்புமிக்க அல்லாவுடைய நல்லதியார்களே அருமையான சகோதரர்களே இன்றைய காலகட்டத்தை எடுத்து பார்த்தால் இங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கின்றது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் செல்வந்தராக இருக்கலாம் ஏழை எளியோர்களாக இருக்கலாம் பட்டதாரிகளாக இருக்கலாம் பெரும் அந்தத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி அவர்கள் நிம்மதியை இழந்து நிம்மதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான அல்லாவுடைய நல்லதார்களே அவல நிலை ஏன் முஸ்லீம்களுக்கு இப்படியான சோதனைகளும் வேதனைகளும் நிம்மதியற்ற தன்மைகளும் ஏன் வந்து கொண்டிருக்கிறது இதை நானும் நீங்களும் இந்த குறுங்கிய நேரத்தில் சற்று அலட்சி ஆராய கலமை பார்த்திருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து அவன் தான் இந்த தவறுக்கும் தப்புக்கும் காரணமாக இருக்கின்றான் நான் பருத்தவாதி தூய்மையானவன் நான் எதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக நினைத்து வாழ்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையா அல்லது என்னுடைய வீட்டுக்குள்ளால் வரக்கூடிய பிரச்சனையா அல்லது என்னுடைய வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டமா இவைகளுக்கு அடுத்தவர் காரணமாக இல்லை அதற்கு காரணமே நான் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பிடும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஏதாவது உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் இவைகள் வருவதற்குரிய காரணம் உங்களுடைய கரங்கள் தேடிக்கொண்டவை உங்களுடைய பாவ செயல்களின் காரணமாகத்தான் உங்களுக்கு பிரச்சனை வருகிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா உங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் பிரச்சனையா உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் பிரச்சனையா நாளுக்கு நாள் நான் எந்த வரக்கத்தை எதிர்பார்த்து சம்பாதிக்கின்றேனோ அந்த வரக்கள் குன்றி போகிறதா இல்லாமல் ஆகிறதா காரணம் என்னுடைய பாவங்கள் என்னுடைய தவறுகள் என்னுடைய தப்புகள் என்பதாக ஒவ்வொரு மனிதனும் விளங்க வேண்டும் இதை அல்லா குறிப்பிடும் பொழுதும் உங்களுடைய கரன்கள் தேடிக்கொண்டவை உங்களுடைய கரன்களின் காரணமாக உங்களுடைய பாவத்தின் காரணமாகத்தான் உங்களுக்கு வருகின்றது சொல்லிவிட்டல்ல சொல்லுகின்றான் கசி அதிகமான தவறுகளை தப்புகளை அல்லா மன்னிக்கின்றான் இன்றே ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லா தண்டிப்பதில்லை அல்லாஹ் தன்னுடைய தாயை காட்டியும் இரக்கமுள்ளவன் இரக்கம் உள்ள ரஹ்மான் ரமதானை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமதானுடைய மஸ்திரத்துடைய அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மாதமாக இருந்தோன் இருக்கிறது இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியவர்கள் நம்ம எத்தனை பேர் இந்த ரமதானை அழகான முறையில் கழிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த ரமலானில் அல்லாஹு கேட்டவர்கள் எத்தனை பேர் கண்ணியமானவர்களே நம்முடைய பாவங்கள் நமக்கு நம்முடைய மூக்கில் முக்கக்கூடிய கொசுவை போன்றுதான் என்று நாம் கணக்கெடுக்கின்றோம் கண்ணியமானவர்களே பாவ செயல்களின் காரணமாகத்தான் அவனுக்கு தண்டனை வருகிறது சோதனை வருகிறது ஆனால் இரக்கம் உள்ள ரஹ்மான் வயக் கசீர் அதிகமான பாவங்களை மன்னிக்கின்றான் அவனுக்கு உடனடியாக அல்ல தண்டனை கொடுப்பதில்லை என்பதாக புராணிகள் சொல்லுகின்றான் பெரியார்களே நாம் ஒவ்வொருத்தரும் அடைந்துடம் எவ்வளவு பாவங்களுக்கு மன்னிப்பு கோரிக்கின்றேன் புராணிகள் குறிப்பிடும் பொழுதுவாக அவர்கள் சம்பாதித்த அந்த தவறின் காரணமாக அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் பாவம்ன்னிப்பு கோருங்கள் உணர்த்தது கண்ணியமான அல்லாவுடைய நகடியார்களே அருமையான சவல்களே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அல்லாவிடம் செய்திருக்கிறார்கள் பாவ மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள் சூரானு எடுத்து பாருங்கள் குரானை எடுத்து படியுங்கள் குரானுடைய மாதம் அல்லது குரான் ரமதான் உடைய மாதம் குரான் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்தில் குரானை படியுங்கள் குரானை வாசியுங்கள் குரானை பற்றி சிந்தியுங்கள் இந்த குரானில் அல்லாஹ் சூரா நூடைய சரித்திரத்தை அல்லா சொல்லுகின்றார் வருடங்கள் தாவா செய்தார்கள்ருப்பிடம் நீங்கள் செய்யுங்கள் அல்லா உங்களுடைய தவறுகளை தப்புகளை மன்னிப்பான் உங்களுடைய பாவங்களுக்கு செய்யுங்கள் அல்லாவுக்கு இணை வைக்கிறீர்கள் அல்லாவுக்கு நிகராக நீங்கள் இன்னும் ஒரு தெய்வத்தை நீங்கள் கூட்டாக்கிடுறீர்கள் செய்யுங்கள் கோருங்கள் நம்முடைய அதிக அதிகமாக செய்யக்கூடிய நாவாக மாற வேண்டும் ஏன் நாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தப்பு செய்யக்கூடியவர்கள் அடிக்கடி பாவம் செய்யக்கூடியவர்கள் நாம் சௌபாவின் பக்கம் மீள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் பழைய நிலமையில் இருக்கக்கூடாது வியாபாரத்தில் சம்பாரியுங்கள் முன்னேற விரும்புகின்றோம் இதே போன்று நான் பாவத்தில் இருந்து குற்றத்தில் இருந்து குறையில் இருந்து தவறில் இருந்து நான் என்னை தூய்மையாக்க வேண்டும் என்னை பரிசுத்தமாக்க வேண்டும் நான் ஒரு பியோ ஒரு பரிசுத்தவாதியாக மாறி அல்லாவிடம் போய் சேர வேண்டும் கண்ணியமானவர்களே நம்முடைய பாருங்கள் நாமுடைய விபரீதத்தை பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அடுத்தவருடைய குறையை பேசுகின்றோம் அடுத்தவர்களுடைய குறைகளை தெருவுக்கு வருகின்றோம் அடுத்தவருடைய குறையை பதாக்கு கொண்டு வருகின்றோம் ஏன் நம்முடைய நாவு தீபத்தால் புறத்தால் அப்படியே நிறைந்திருக்கிறது அதாவது பன்று இறைக்கி சாப்பிடுவதற்கு வைக்கப்படுவோம் அறாம முறை அறுக்கப்பட்டதை தேடி அதை விட்டு விட்டு அலாட தேடுவோம் ஆனால் அடுத்தவர்களுடைய குறையை பேசி பேசி நம்முடைய பற்களுக்குள்ளால் அடுத்தவர்களுடைய இறக்கி தங்கிவிடும் அளவுக்கு நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே புறம் பேசுவதாக இருந்தால் புறம் பேசுவதாக இருந்தால் புறம் பேசுவதாக இருந்தால் புறம் பேசுவதாக இருந்தால் இனத்துவத்தை ஏன் எங்களுடைய அம்மாள்கள் அவர்களுக்காக போய் சேர வேண்டும் அப்படி அல்லாமல் வேறு வேறு சகோதரர்களுடைய விடயத்தை குறை காணுகின்றோம் குறை பேசுகின்றோம் ஜெய்வம் பேசுகின்றோம் எங்களுடைய அத்துறை அம்மாள்களும் அங்கே அவர்களுக்கு போய் சேரப்படுகிறது கண்ணியமான அல்லாவுடைய செய்வோம் ரமலானை தந்திருக்கின்றான் இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிந்து நாம் விரும்பியோ விரும்பலையோ அந்த ரமலான் நமக்கு அப்படியே நம்மை பிரிந்து சென்றுடும் அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ரமலானை விட்டு நாம் பிரிந்து விடுவோமோ என்பது கூட நமக்கு தெரியாது இதனால் நமக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோருவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அனைவர் செல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் இஷ்டப்பார் செய்வார்கள் சில அறிவிப்புகளில் வந்திருக்கிறது நூறு தடவை அல்லது எழுபது தடவைகள் செய்வார்கள் செய்வார்கள் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்னுடைய தவறு என்னுடைய தப்பு நான் தனிமையில் செய்தது கூட்டாக செய்தது குடும்பத்தோடு செய்தது எல்லா குடும்பத்துக்கு தெரியாமல் செய்தது அத்துணை தவறுகளும் எனக்குத்தான் தெரியும் அடுத்த நபருக்கு தெரியாது அதனால் சிற்பா செய்வது பாவ மன்னிப்பு கோருவது நான் அதற்குரிய சௌபாவை நான் கேட்க வேண்டும் நான் கேட்க வேண்டும் கண்ணியமானவர்களே மஸிதுக்கு வருகின்றோம் இபாதத்துக்கு வருகின்றோம் தொழுகைக்கு வருகின்றோம் இஸ்டாருக்கு வருகின்றோம் வருகின்றோம் வந்து மஸ்ஜி அல்லாவிடம் செய்யுங்கள் அங்காங்கே கூடிக்கொண்டு கலைத்துக் கொண்டு இருப்பதை விட இது மேல் இது சிறந்தது அடுத்தவருடைய இறைச்சியை சாப்பிடுவதை விட இது மேல் அல்லாவிடம் முஸ்தா செய்வது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் அல்லா சந்தோஷப்படுகின்றான் மனிதர்களிடம் கையெழுந்தும் பொழுது ஒரு தடவை இரு தடவை மூன்றாவது தடவை தருவார்கள் நான்காவது தடவை முகத்தை சுழிப்பார்கள் முகத்தை சுழிப்பார்கள் ஆனால் அல்லாஹ் ஒரு தடவை அல்ல இரு தடவை அல்ல பல தடவைகள் நாளுக்கு நாள் ஒரு நாளைக்கு நூறு தடவை அல்லது ஆயம் தடவை நீங்கள் செய்கிறான் ஏற்றுக்கொள்கின்றான் என்னுடைய அடியான் அவனுடைய தப்புகளை தவறுகளை உணர்ந்து உணர்ந்து செய்கிறான் அலை அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு அதி அதிசை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சிந்தனையில் வைத்து கடமைப்பட்டிருக்கின்றான் இது ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு ஹதி அதாவது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்கு ஒரு மனிதர் தவறு செய்தார் அந்த மனிதனுக்கு தவறை உடனே எழுதாமல் கிட்டத்தட்டி நேரம் இவனுக்கு டைம் கொடுக்கிறார் டைம் கொடுக்கிறார் இவருடைய தவறை எளிதாமல் அப்படியே அந்த பேனாவை தடுத்துக் கொள்கிறார் தடுத்துக் கொள்கிறார் ஏன் இன்னும் சற்று நேரத்தில் இவன் தௌபா செய்யக்கூடும் இன்னும் ஓரிரு மனுசியாளர்களின் பின்னால் இவன் தௌபா செய்யக்கூடும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இவன்பாடு செய்யக்கூடும் இதற்காகவே சந்தர்ப்பம் கொடுக்கிறார் சந்தர்ப்பம் கொடுக்கின்றார் கண்ணியமானவர்களே இதே போன்ற அல்லா எதுக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் அந்த மலத்தை ஆறு மலத்தியாலன்கள் கழிந்து இவர் சௌவா செய்யவில்லையா அதற்கு முன்னால் தன்னுடைய குற்றம் துறைகளுக்கு மன்னிப்பு கோரவில்லையா அப்ப ஒரு பாவத்தை எழுதுகிறார் ஒரு பாவத்தை எழுதுகிறார் நன்மை செய்தால் வலது பக்கம் இருக்கக்கூடிய மலத்தை உடனே எழுதிவிடுவார் பாவம் செய்தால் அந்த தப்பு தவறுக்காக வேண்டி ஒரு மன்னிப்பு கோரக்கூடுமே அல்லாவிடம் சிற்பார்த்திய கூடுமே அதற்காக வேண்டி அவகாசம் கொடுக்கிறார் தன்யமான அல்லாவுடைய நல்லடியார்களை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் முதலாவது மனிதன் சிறிய சிறிய பாவங்களை கணக்கெடுக்க வேண்டும் சிறிய பாவமே இதை இது அப்படியே கூட்டாக சேர்ந்து என்னை நாளடைவில் என்னை அழைத்து விடுமே என்பதாக விளங்க வேண்டும் இன்று அது நமக்கு புரியவில்லை அதை நாங்கள் கணக்கெடுப்பதில்லை ஏ சிறிய பாவம் தானே சர்வ சாதாரணமாக பேசுகின்றோம் சர்வ சாதாரணமாக சர்வ சாதாரணமாக இன்னும் எத்தனையோ விடயங்கள் எங்களுடைய பார்வையில் அது பாவமாக நாம் கருதுவதில்லை கருதுவதில்லை எவனால் சொல்லலாம் அலையோ செல்லம் ார்கள்த்தின் அறிவிப்பில் வந்திருக்கிறது உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் கருதக்கூடிய பாவங்களை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் நீங்கள் கருதி கொள்ள மாட்டீர்கள் கணக்கெடுக்க மாட்டீர்கள் ஆனால் அவைகள் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து எது என்றால் மனிதனை அப்படியே நாசமாக்கிவிடும் இல்லாமலாக்கிவிடும் அவனுடைய நன்மைகளை அழித்துவிடும் ஒன்றுமே இருக்க மாட்டாது நாளை மறுமையில் வெறும் கையுடன் இங்கு தொழுந்திருப்பார் நோம்பு பிடித்திருப்பார் அஹ் பண்பாக நடந்திருப்பார் பாசமாக நடந்திருப்பார் நடந்திருப்பார் யாருக்குமே அநியாயம் செய்திருக்க மாட்டார் ஆனால் சிறிய சிறிய தவறுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து அவைகள் அனைத்தையும் அழித்துவிடும் நாளை மறுமையில் வெறும் கையுடன் இவர் காட்சி அளிப்பார் நாம் விளங்கி அதை விட்டு ஒதுங்க வேண்டும் அடுத்தவர்களை பற்றி பேச தூரமாக வேண்டும் என்னுடைய கல்வியை நாம் சுத்தமாக்கிக் வேண்டும் என்னுடைய வெளிரங்கத்தை நாம் எப்படி அழகுபடுத்துகிறோம் அழகான ஆடைகள் அணுகின்றோம் அழகான ஷேர்ட் போடுகின்றோம் அழகான ட்ரௌசர் உடுக்கின்றோம் அழகான ஷூ உடுக்கின்றோம் அழகான நல்ல நல்ல வாசனை திரவியங்கள் அப்படி தேடி தேடி நல்ல ஹை குவாலிட்டியை தேடி நாம் யூஸ் பண்ணுகின்றோம் கண்ணியமானவர்களே இதே போன்று இதே போன்று என்னுடைய கல்வை நான் சுத்தமாக்க வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் யாரை பற்றியும் கிட்டெண்ணம் இருக்கக்கூடாது யாரை பற்றியும் குறை இருக்கக்கூடாது யாரை பற்றியும் நான் அவதூறு பேசக்கூடாது என்னுடைய நாவு என்னுடைய கல்விய களம் என்னுடைய கால் இவை அனைத்தும் பரிசுத்தமாக வேண்டும் தூய்மையாக வேண்டும் பிரமலாம் மனிதனுடைய குற்றம் குறைகளை அப்படியே கருகிறது வெளிவங்கமான தப்புகளையும் நீங்கள் இல்லாமல் ஆக்கு இல்லாமல் கண்ணியமானவர்களே இந்த ரமதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்க வேண்டும் பாடமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் குரான் என்ன சொல்கின்றான் நவீனமே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் நபியை பார்த்து சல்லம்லாம் சல்லம் அவர்களை பார்த்து அல்லா சொன்னான் நபியை இந்த உபத்துக்கு நீங்க எல்லாம் செய்யுங்கள் நபி ஐபாதி என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் என்ன அன்னி அனல் ரஹீம் நான் எப்படிப்பட்ட ரப்பு என்றால் நான் யார் என்னுடைய மகத்துவம் என்னுடைய கண்ணியம் என்னுடைய கௌரவம் என்னுடைய அந்த எப்படிப்பட்ட சக்தி உள்ளவன் என்பதை உண்மத்துக்கு சொல்லுங்கள் அது மாத்திரமல்ல நான் எவ்வளவு இரக்கம் என்பதையும் சொல்லுங்கள் அல்லா எங்களுடைய இரக்கத்தை காட்டியும் பன் மடங்கு நமக்கு ஒருத்தர் அநியாயம் செய்தால் நாம் பழி வாங்குவோம் மன்னிப்பதற்கு நாள் செல்லும் நம்முடைய அவருடைய குறைகளை வெளிப்படுத்துவோம் பயிரங்கமானவனை நாம் நாடுவோம் எவ்வளவு மனைவிக்கு தெரியாம கணவன் கணவனுக்கு தெரியாம மனைவி வாப்பா உமாவுக்கு தெரியாம குழந்தைகள் எவ்வளவு தப்புகள் தவறுகள் செய்திருக்கின்றோம் அல்லா அதை பப்ளிசிட்டி பண்ணுவதில்லை அல்லா மறைக்கின்றான் கதீர் அல்ல அதிகமான தவறுகளுக்கு அல்லா சிறையை கொடுகின்றான் இதைத்தான் நபி அவர்களை பார்த்து அல்ல சொன்னான் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் நான் மனிதர்களுடைய குறைகளை தவறுகளை மன்னிக்க கூடியவன் என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள் தண்ணியமானவர்களை அல்லா எதை எதிர்பார்க்கின்றான் எதிர்பார்க்கின்றான் அடியார்கள் தௌபா செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அது மா பிறகு எல்லாம் சொன்னார் இரக்கம் மாத்திரமல்ல இறக்க மாத்திரம் அல்லாவிதாவுள் அலி தண்டனையும் கடினமாக தான் இருக்கும் தண்டனையும் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நல்லா தண்டிக்க நாடினால் அதுல யாரும் தப்ப மாட்டார்கள் இதையும் மக்களுக்கு சொல்லுங்க எப்படி இறக்கமோ இதே போன்று தண்டனையும் பயங்கரம் நீங்க விலங்கிக் கொள்ளணும் ஆனால் அல்லா இரக்கத்தை தான் முதலாவது சொன்னான் இரக்கத்தை தான் முதலாவது சொன்னான் எனவே அல்லாவின் அல்லாவுடைய ரஹமத்தின் பக்கம் அருளின் பக்கம் மக்புரத்தின் பக்கம் நீங்கள் விரைய வேண்டும் நவியே இவர்களுக்கு சொல்லுங்கள் என்னுடைய தண்டனையும் சொல்லுங்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கின்றான் அல்லா சந்தர்ப்பம் தந்திருக்கின்றான் அவர்கள் சொன்னார்கள் இன்னபதி பாபன் ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் மத்தியில் எவ்வளவு தூரம் தொலை தூரம் இருக்கின்றதோ இதே போன்று அல்லாஹ் இந்த டோரை அல்லா ஓபன் பண்ணி வைத்திருக்கின்றான் அடியார்களை திருப்பார் செய்யுங்கள் பாவ மண்ணுக்கு கேளுங்கள் உங்களுடைய தொண்டைக்கு சக்கர்பாரை